ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் மகாலயபக்ஷத்தில் நாம் செய்யவேண்டியதான மகாலயச்ராத்தினுடைய பெருமைகளை பார்த்தோம் கட்டாயம் நம்முடைய பிதர்க்களை உத்தேசித்து இந்த மகாலய ஸ்ராத்தத்தை நாம் செய்யணும் இது செய்யறதுனால புத்திரணாயுஸ்ததாரோக்கியம் ஐஸ்வர்யமதுல ததா பிராப்னோதி பஞ்சமே துவா ஸ்ராத்தம் காமாம் ஸ்ததாபரானு அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இந்த மகாலய பட்சத்தில் நம்முடைய பித்தர்க்களை உத்தேசித்து செய்ய வேண்டியதான ஸ்ராத்தத்தை கட்டாயம் செய்யணும் அது செய்யறதுனாலே நம்முடைய பித்தக்கள் புத்திரானு நல்ல சந்ததிகளையும் தீர்க்கமான ஆயுஷையும் தேக ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நம்முடைய பித்தர்கள் அனுகிரகம் பண்ணுற இதனாலையும் நமக்கு கொடுக்கிறவர்கள் நம்முடைய பித்திருக்கள் தான் பித்தர்களுடைய அனுகிரகத்தினாலே தான் நமக்கு சந்ததிகள் ஏற்படுறது பித்தர்களுடைய அனுகிரகத்தினாலே தான் நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கிறது மனநிம்மதி கிடைக்கிறது அப்படிங்கிறதுனாலே இந்த மகாலய சிராதம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் வலியுறுத்தி காண்பிக்கிறது திரு வரைக்கும் மகாலய ஸ்ராத்திற்கு காலம் கொடுத்திருந்தாலும் இந்த மகாலய பட்சத்தில் பண்ண முடியும் அப்படின்னா செய்துவிடணும் ஏன் அவ்வளவு தூரம் நமக்கு காலம் கொடுத்துருக்கா அப்படின்னா மகாலய பட்சத்தில் நம்முடைய தாயாருக்கோ தகப்பனார்களுக்கோ ஸ்ராத்தம் வந்தால் ஸ்ராத்தத்தை தான் முதல்ல பண்ணணும் அதற்கு பிறகுதான் மகாலய ஸ்ராத்தம் செய்யணும் மகாலய பட்சத்தில் பிரத்யாப்திக்ராத்தம்னு சொல்லக்கூடியதான வருஷாவருஷம் நாம் பண்ணக்கூடிய ஸ்ராத்தம் வந்தால் அந்த ஸ்ராத்தத்தை முடிக்கணும் முதல்ல பிறகு மகாலய ஸ்ராத்தத்தை பண்ணணும் அப்படி திரையோதி தான் கிருஷ்ணபக்ஷ திரையோதசி புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ திரயோதசி ஸ்ராத்த திதியாக வந்தால் அந்த பட்சத்திலே மகாலய ஸ்ராத்தம் செய்ய முடியாது அப்போது அடுத்த பட்சத்திற்கு நவராத்திரியில் பண்ணலாம் தப்பு இல்லை ஸ்ராத்தம் வந்தால் ஸ்ராத்தத்தை தான் முதல்ல செய்யணும் நவராத்திரியில் ஸ்ராத்தம் வருது அப்படின்னா அப்போவும் ஸ்ராத்தத்தை முடிச்சுட்டு பிறகு தான் மகாலய சிராதம் பண்ணணும் அந்த சமயத்தில் நமக்கு வேறு எதாவது ஆசோச்சம் முதலிய தீட்டுகள் வந்துவிட்டால் அது போன பிறகு செய்யணும் அப்படி ஏதோ ஒரு காரணத்தினாலே தள்ளி போயிடுத்துன்னு விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் திரு கார்த்திகை வரைக்கும் நமக்கு மகாலய ஸ்ராத்திற்கு காலம் கொடுத்துருக்கா இந்த மகாலய ஸ்ராத்தம் ரெண்டு விதமான ஸ்ராத்தத்தை நாம் பண்ணுறோம் இந்த மகாலயத்தில் பக்ஷ மகாலயம்னு ஒன்று சக்கரன் மகாலயம்னு ஒன்று ரெண்டு விதமான ஸ்ராத்தத்தை பண்ணுறோம் நாம் ஒரு வருஷத்தில் நம்முடைய பித்திருக்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் தொண்ணூற்றி ஆறு ஸ்ராத்தம் அந்த தொண்ணூற்றி ஆறு ஸ்ராத்தையும் தான் தர்ப்பண ரூபமாக நாம் பண்ணிட்டு வரோம் ஷண்ணவதி தர்ப்பணம்னு பெயர் இந்த தொண்ணூற்றி ஆறு கட்டாயம் நாம் செய்யணும் அதில் சிலது மாத்திரம் செய்கிறோம் சிலது விட்டுறோம் அமாவாசையா தர்ப்பணம் பண்ணுறோம் மாச பரப்பு பண்ணுறது அப்படி சிலது பண்ணுறோம் சிலது விட்டுறோங்கிறது நம்முடைய சௌகரியமாக நாம் செய்கிறோமே வழிய நம்முடைய தர்மசாஸ்திரம் தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணத்தையும் செய்தே தீர வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறது ஆகையினாலே சிலது பண்ணுறது சிலது விடுறதுங்கிறது நம் சௌரியத்துக்கு நாம் வச்சுருக்கோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தொண்ணூற்றி ஆறில் நாம் எவ்வளோ பண்ணினோமோ அதற்கு பலன் வருதுங்கிறது ஒரு பக்கம் எதை எதை விட்டுவோமோ அதை விட்டது பாபத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம் அதை விட்டது பாபம் பாபம்தான் முடிஞ்சால் செய்யலாம் முடியாட்ட போனால் விடலாம்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லவே இல்லை கட்டாயம் செய்துதான் ஆகணும்னு தான் சொல்கிறது ஆகையினாலே தொண்ணூற்றி தர்ப்பணத்தையும் செய்ய முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணினால் கட்டாயம் நடைமுறைக்கு வந்துடும் அதில் இந்த பக்ஷ மகாலயம்னு சொல்லக்கூடியதான இந்த பதின பதினாறு நாளைக்கும் செய்யக்கூடிய தர்ப்பணமும் அந்த தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணத்திலே சேர்ந்து போய்டுறது அதற்கு பக்ஷ மகாலயம்னு பெயர் இன்னொன்று சக்கரன் இந்த பக்ஷ மகாலயம்ங்கிறது நாளைக்கும் தர்ப்பணம் பண்ணி பண்ணணும் இந்த சக்கரன் மகாலயம்ங்கிறது ஒரே ஒரு தடவை பண்ணணும் அதை அன்னரூபமாக பண்ணணும் என்ன அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது கன்னியாகதே சவிதரி தினானி தசபஞ்ச பார்வனேனவ விதினா தத்திராத்தம் விதீயத்தே இந்த பதினாறு நாளைக்கும் மகாலயபக்ஷம்னு பெயர் அதற்குள்ளே ஒரு நாள் இந்த சக்ரின் மகாலயத்தை பண்ணணும் ஒரு நாள் தான் அதற்கு சக்கரன் மகாலயம்னு பெயர் அதை அன்னரூபமாகத்தான் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்றது அன்னரூபமாக பண்ண முடியல அதாவது பத்னி பகிஷ்டா காலமாக இருக்கு அல்லது வேற ஏதோ நிர்பந்தத்தினாலே அன்னரூபமாக செய்ய முடியல அப்படின்னா அப்போ ஹிரண்ய ரூபமாக செய்யலாம் அப்படின்னு இரண்டாவது பட்சமாக நமக்கு காண்பிச்சிருக்க ஆனால் அன்னரூபமாக தான் செய்யணும் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கணும் இந்த சக்கரன் மகாலயத்திற்கு அந்த பதினைஞ்சு நாளைக்கும் காலம் என்னைக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு பிரதமையிலேருந்து ஆரம்பித்து பௌர்ணமி புரட்டாசி மாதம் பௌர்ணமி தாண்டி பிரதமையிலருந்து ஆரம்பமாகுது இதை படி நாம் பார்க்கணும் சந்திரனை அனுசரித்து பார்க்கிற பொழுது பாதிரபத மாசம் பௌர்ணமிக்கு மறுநாள்லேருந்து மகாலயபக்ஷம் ஆரம்பம் அப்படி பாதிரபத மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையிலிருந்து திரையோதசி வரைக்கும் சக்கரன் மகாலயம் பண்ணுறத்திற்கு காலம் சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரதம எண்ணிக்கை பண்ணுறதுனால ஒரு குறிப்பிட்ட பலன் தித்திய எண்ணிக்கை பண்ணுறதுனால ஒரு குறிப்பிட்ட பலன்னு ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு நாம் அந்த பலனை உத்தேசித்து அந்த திதியிலே பண்ணலாம் முதல்ல நாம் என்ன பண்ணணும்னா நம்முடைய தாயார் தகப்பனார் தித்தியிலே பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம் அந்த திதியில் செய்ய முடியலன்னா பதினஞ்சு நாளைக்குமே புண்ணிய காலம்னு தான் பெயர் அந்த பதினஞ்சு நாளுக்குள்ள எண்ணிக்கி வேண்டுமானாலும் இந்த சக்கரன் மகாலயத்தை பண்ணலாம் இந்த சக்கரன் மகாலயம் வேறு பக்ஷ மகாலயம் வேறு அதை நாம் மனசில் வச்சுக்கணும் பதினஞ்சு நாளைக்கும் தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது தனி நடுவில் ஒரு நாளைக்கு மகாலய சிராதம் பண்ணுறதுங்கிறது தனி எந்த திதியில் பண்ணுறதுனால என்னென்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்